அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயான ஒரு அருமையான இரண்டு காகங்கள் ஒரு மரத்து மேல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு குறிக்கிற முயற்சியில ஈடுபட்டு வந்தது ஒவ்வொரு நாள் இந்த காக்கைகள் வந்து வெளியில போய் இர தேடிட்டு திரும்ப வந்து பார்க்கும் போது தங்களுடைய முட்டைகள் உடஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப மனசு வருத்தத்துல இருந்தது அந்த காக்காய்கள் இரண்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியல இந்த முட்டைகள் எப்படி உடஞ்சு போகுது அப்படிங்கறது மட்டும் அதுங்களுக்கு புரியவே இல்லை சரி இதை என்னதான் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இறை தேடி வெளியில போற மாதிரி பறந்து போயிட்டு சிறிது நேரம் கழிச்சு அமைதியா திரும்பி வந்து பக்கத்துல ஒரு மரத்துல உக்காந்துகிட்டு தங்களுடைய கூடுகளை ஒத்து பாத்துட்டு இருந்தது அப்பதான் இரண்டு காகங்களும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த பார்த்தது அது என்ன அப்படின்னா அந்த மரத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பாம்பு புற்று இருந்தது அந்த பாம்பு புற்றுலேருந்து ஒரு கருணாகம் வெளியில் வந்தது வந்து மரத்து மேலே ஏறி அந்த காக்கைகளோட கூட்டை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய முட்டையை உடைச்சு சாப்பிட்றத இரண்டு காகங்களும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தது இரண்டு காகங்களுக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டும் ரொம்ப பயந்து போச்சு இந்த கருணாகம் எவ்வளோ பெரிய பலசாலி இதை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமா இல்லை இறதையடை போகாம முட்டைகளை காவல் காத்துட்டு கூட்டிலே தான் இருக்க முடியுமா நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லி பயந்துருச்சுங்க அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் குழப்பத்திலையும் இருந்த காக்கைகள் இரண்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காட்டுல இருந்த நரியை கிட்ட போய் உதவி கேட்டது அப்ப நரி சொன்னது நீங்கள் வந்து எதுக்காக பயந்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு குடி போகணும் அங்கே போனாலும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம் இல்லையா அதனால இங்கே இருந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொல்லவும் காக்கைகள் இரண்டும் எங்களுக்கு எப்படி கருணாகரத்தை ஏற்று சண்டை போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் நரி சொல்லிச்சு நீங்கள்லாம் ஒன்றும் சண்டை போட தேவையில்லை இதை வந்து சூழ்ச்சியால் தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லி நரி வந்து ஒரு தந்திரமான யுக்தியை சொல்லி கொடுத்தது அதை கேள்விப்பட்டதும் இரண்டு காக்கைகளும் சந்தோஷமா போய் தங்களுடைய கூட்டில படுத்துக்கிச்சு மறுநாள் காலையில அந்த ஆண் காக்கை எழுந்து பறந்து போனது எங்கே போனது அப்படின்னா பக்கத்து நாட்டு அரண்மனைக்கு போச்சு அந்த அரண்மனையோட அந்த புறத்துல இளவரசி குளிக்கிறதுக்குன்னு ஒரு குளம் கட்டி வச்சிருந்தாங்க அந்த குளத்துல வந்து தினந்தோறும் இளவரசி குளிக்கும் தன்னுடைய நகை நட்டுகள் எல்லாத்தையும் கலட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு குளிப்பா அப்போ அவளுடைய முத்துமாலைய தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கறது காக்கையோட திட்டம் இந்த காக்கை வந்து அந்த அரண்மனை குளத்துக்கு வந்து இளவரசி குளிக்கிற நேரத்துக்காக காத்துட்டு இளவரசி முத்துமாலையை கலட்டி வச்சதும் அழகால கவிக்கிட்டு காக்கா பறக்க ஆரம்பிச்சது இத பார்த்த உடனே இளவரசி தன்னுடைய காவல் வீரர்களை கூப்பிட்டு இந்த காக்கா வந்து என்னுடைய முத்துமாலைய தூக்கிட்டு போயிடுச்சு அந்த மரத்து மேல உட்காந்துருக்கு அதை போய் பிடிச்சு அந்த முத்துமாலையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டா இளவரசி ஆணையிட்ட பிறகு வீரர்களால் சும்மா இருக்க முடியுமா அந்த மரத்து மேலே ஏறி அந்த காக்காயை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அந்த காக்கா பறந்து இன்னொரு மரத்துக்கு போனது இப்படி அந்த காக்கா பறந்து பறந்து தன்னுடைய கூடு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது வீரர்களும் பின்தொடர்ந்து வந்தாங்க அந்த காக்கா வந்து அந்த முத்துமலையை எடுத்துகிட்டு போய் நேராக அந்த கருணாகம் தங்கியிருந்த பாம்பு புச்சுக்குள்ளே போட்டுருச்சு போட்டுட்டு பறந்து இன்னொரு மரத்தில் போய் உட்காந்துக்குச்சு இந்த காக்கையை துரத்திட்டு வந்த வீரர்கள் நேராக வந்து அந்த பாம்பு புத்த எடிக்க ஆரம்பித்தாங்க அப்போ அதுக்குள்ளேருந்து கருணாகம் சீரிகிட்டு வெளியில் வந்தது இது தாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ஒரு வீரன் தன்னுடைய வாழை உருவி பாம்பை ரெண்டாக வெட்டிட்டான் பாம்பு அந்த இடத்துல விழுந்து துடி துடித்து செத்துப்போச்சு இதை பார்த்துட்டு இருந்த காக்கைகள் இரண்டும் ரொம்ப சந்தோஷமாக இனிமேல் நமக்கு எந்த தொல்லைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிம்மதியோடு இருந்தது வீரர்களும் அந்த முத்து மாலை எடுத்துகிட்டு போய் இளவரசியிட்ட கொடுத்துட்டாங்க அதன் பிறகு இந்த இரண்டு காக்கைகளும் நிறைய சந்திச்சு ரொம்ப நன்றி உங்களுடைய ஆலோசனையால் தான் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் நிறைய என்ன சொல்லிச்சுனா இந்த போட்டி போராமை நிறைந்த உலகத்தில் நம்மளோட பலசாலிங்க திறமசாலிங்க இருக்க தான் செய்வாங்க அவங்க நம்ம அவங்களால நமக்கு ஆபத்துகள் வருவது இயல்பு தான் அதுக்காகலாம் பயந்துகிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருக்கக்கூடாது அப்படி மாறிட்டே இருந்தோன்னா அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும் அதனால நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம தான் எதிர்த்து சமாளிக்கணும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு அது என்ன தீர்வு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட காக்கைகள் மிகவும் சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு நறுக்கிட்டிருந்து விடைபெற்று சென்று விட்டன அதன் பிறகு அந்த காக்கைகள் தங்கள் புத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து வந்தன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுமா என்ன சரி நேயர்களே